வணக்கம் நெய்கிலி நற்றினியின் சரித்திரும் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எண்பத்தி ஆண்டு சைப்ரஸ் மகாராணி கேத்ரின் கோர்னாரோ அவர்கள் தனது ராஜ்யத்தை வெனிஸ் நகருக்கு விற்பனை செய்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு எலி விட்னி என்பவர் பஞ்சை தூய்மைப்படுத்தி அதன் விதையிலிருந்து பிரித்தெடுக்கும் காட்டன் ஜின் என்ற இத்திற்கான காப்புரிமம் பெற்றார் இருபத்தி ஆறாம் ஆண்டு கோஸ்டாரிக்காவில் தொடருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியது இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் முதல் பேசும் படமான ஆலம் ஆரா வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆர்வன் கெஸ் மற்றும் ஜான் பர்ன்ஸ்டெட் ஆகிய மருத்துவர்கள் அமெரிக்காவில் முதல் பென்சிலின் மருந்தை கொடுத்து ஆனிமில்லர் என்ற நோயாலியை குணப்படுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் படைகள் தெற்கு லெபனானை ஆக்கிரமித்து கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லினக்ஸ் ஒன்று புள்ளி வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவின் மேற்கு வங்காள மாநிலம் நந்தி கிராமத்தில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பதினான்கு பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்ய கப்பல் ஒன்றில் முதல் அமெரிக்கரான நார்மன் த கார்ட் என்பவர் முதல் முதலாக கப்பலில் பயணம் செய்த அமெரிக்கர் என்ற பெருமையை பெற்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அல்பர்ட் ஐன்ஸ்டின் அவர்கள் இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே மகாதேவன் தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமீர்கான் நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கால் மார்க்ஸ் ஜமன் மெய்யலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் ஈஸ்மன் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வில்லியம் பவுலர் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்றவர் இந்நாளின் சிறப்புகள் உலக பை நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நிகர்களே